வணக்கம் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றிணையின் பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநெண்ட்ரவுஸ் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேன்மை பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தன கேள்விக்கான பெல்களை பார்க்கலாம் 1. இந்திய அமெரிக்க நிர்வாக வழிகாட்டுதல் குழுவின் 24வது நாலாவது சட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது 2. இந்தியாவில் பொம்மை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி வைக்கப்பட்டது மூன்று நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை சென்னை மாநகராட்சி வங்கி உடன் இணைந்து வழங்க உள்ளது நீ இன்றைய தின கேள்விகள் ஒன்று சோவியத் ஆக்கிரமிப்பு நாள் ஜோர்ஜியா நாட்டில் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் புதிய அமெரிக்க தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் மூன்று அமெரிக்காவில் ஊழல் தடுப்பு சாம்பியன் என்ற விருதினை பெற்ற இந்தியாவை சேர்ந்த சமூக ஆர்வலர் யார் இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்